ஹதீஸ் இருநூற்றி நாற்பத்தி ஏழு பிரதி இல்லாகும் என்னிடத்தில் அல்லாஹின் செல்லும் அவர்கள் நீ உன்னுடைய படுக்கைக்கு செல்லும் போது தொழுகைக்கு செய்வதை போல் முழு செய்து கொள் பின்னர் உனது வலதுகை பக்கமாக சாய்ந்து படுத்துக்கொள் பின்னர் யா அல்லா நான் எனது முகத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்தேன் என்னுடைய காரியங்களை உன்னிடத்தில் விட்டுவிட்டேன் என் முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன் உன்னிடத்தில் ஆதரவு வைத்தவனாகவும் உன்னை பயந்தவனுமாகவே இதை செய்கிறேன் உன்னை விட்டு தப்பித்து செல்லவும் உன்னை விட்டு ஒதுங்கிவிடவும் உன் பக்கமே தவிர வேறிடம் இல்லை யா அல்லா நீ இறக்கிய உனது வேதத்தை நான் நம்பினேன் நீ அனுப்பிய உனது நபியையும் நான் நம்பினேன் என்ற பிரார்த்தனையை நீ செய்து கொள் இவ்வாறு நீ சொல்லிவிட்டு உறங்கினால் அந்த இரவில் நீ இறந்துவிட்டால் நீ தூய்மையானவனாய் ஆகிவிடுகிறாய் இந்த பிரார்த்தனையை உனது இரவின் கடைசி பேச்சாக ஆக்கிக்கொள் நான் நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் இந்த பிரார்த்தனையை திரும்ப ஓதிக் காண்பித்தேன் அப்போது நீ அனுப்பிய உனது நபியையும் நம்பினேன் என்பதற்கு பதிலாக உனது ரசூலையும் நம்பினேன் என்று சொல்லிவிட்டேன் உடனே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இல்லை நீ அனுப்பிய உனது நபியை நம்பினேன் என்று சொல்லும் என எனக்கு திருத்திக் கொடுத்தார்கள்